தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பண்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று இராமாயணத்தில் பரசுராமரை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் ஜமதகினி என்ற முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் ஐந்தாவது புத்திராக பிறந்தவர் பரசுராமர் அவர் சிவபெருமானை நோக்கி இமைமலையில் கடந்தவன் புரிந்தார் அவரது தவத்துக்கு இறங்கி சிவபெருமான் அவர் கேட்டுக்கொண்டபடி வலிமை வாய்ந்த ஒரு கோடாரியை அவருக்கு அளித்தார் கோடாரியை அதாவது மழுவை ஆயுதமாக அடைந்த காரணத்தினால் அவர் பரசுராமர் என்று பெயர் பெற்றார் பரிசு என்றால் கோடாரி என்று பொருளாகும் பருசுராமர் தந்தை சொல்லை தட்டாதோர் ஒரு சமயம் தந்தையின் கட்டளையை தலைமேற் கொண்டு தன் தாயாரைக் கொன்றார் அதனால் தந்தையின் அன்பினை பரிபுறமாகப் பெற்றார் தம் சொல்லை தட்டாத தம் மைந்தரை பார்த்து என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது இறந்த என் தாய் மீண்டும் உயிர் பெற்று வழ வேண்டும் என்று கேட்ட மாண்ட தாயை மீண்டும் பெற்ற பெருமைக்குரியவர் பரசுராமர் ஜமதக்கினி முனிவரின் பத்தினியான ரேகாதேவி ஒரு சமயம் கங்கை ஆற்றில் நீராடிக்கொண்டிருந்த போது அந்த ஆற்றிலே காதல் பயப்பட்ட இருவர் கழிப்புடன் நீராடுவதை அவள் கண்களால் பார்த்து விட்டாள் அப்போது அவளுக்கு காதல் நினைவு பழிந்து விட்டது ஆற்றை விட்டு வேகமாக கரையறினாள் தன் கணவரை நோக்கி சென்றால் அப்போது அவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் அருகில் சென்று நின்றால் காதல் நினைவுடன் அவரை அன்போடு நோக்கினார் ரேணுகாவின் பார்வையும் பொருளையும் புரிந்து முனிவர் கடும் முகமடைந்தார் தம் தவத்துக்கு இடையூறு செய்ய எண்ணிய தம் மனைவியை கொன்றுவிடுமாறு தம் புத்திரர்களுக்கு கட்டளையிட்டார் பரஷுராமரின் தமன்மார்கள் நால்வரில் ஒருவர் கூட தம் தந்தையின் கட்டளை ஏற்றி நிறைவேற்ற முன்வரவில்லை ஆனால் பரசுராமர் தந்தையின் கட்டளையை உடனே நிறைவேற்றிவிட்டார் தம் பரிசு எனும் தாயின் தலையை வெட்டி வீழ்த்தினார் பின்னர் தந்தையிடம் மரம் பெற்று தாயை மீண்டும் உயிருடன் அடைய பெற்றார் இவ்வாறு தந்தையிடமும் தாயுடன் மிகுந்த அன்புடைய மகனாக சிறந்து விளங்கியவர் பரசுராமர் ஆவார் ஒரு சமயம் ஜமதகினி முனிவரின் ஆசிரமத்தை நாடி வந்தான் கார்த்த வீரியார்ஜுனன் எனும் அரசன் அரசன் வந்த சமயத்தில் முனிவர் ஆசிரமத்தில் இல்லை அவர் மனைவி ஏனுகாவது மட்டுமே இருந்தால் இருப்பிடம் தேடி வந்தவரை விருப்புடன் உபசரிக்கும் நல்ல பண்புடன் அரசனை வரவேற்று அன்புடன் உபசரித்தால் முனிவர் மனைவி தங்களிடமிருந்த தெய்வத்தன்மை மிகுந்த பசுங்கன்றின் உதவினால் அப் அரசனுக்கு சிறந்த முறையில் அறுசுவை உணவை படைத்தாள் அதை அறிந்த அம்மன்னன் தான் அப்பசுக்கன்றை பெற விரும்பினான் தனக்கு அதனை தந்து விடுமாறு ரேணுகாதிவிடம் கேட்டான் அவள் மறுத்தாள் ஆனால் அரசன் தன் வலிமையை காட்டி பலவந்தமாக கன்றை அங்கிருந்து கொண்டு போய்விட்டான் வெளியே சென்று திரும்பிய பரசுராமருக்கு விஷயம் தெரிய வந்தது அவர் வெகுண்டெழுந்தார் விரைந்து சென்று கார்த்த வீரியனோடு கடும் போரிட்டு அவனை கொன்றார் மன்னனை பரசுராமர் கொண்டுவிட்டதை மக்கள் அறிந்தனர் அவர்கள் ஆறுத்தெழுந்து ஜமுதக்கினி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர் அப்போது முனிவர் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் பரசுராமன் அப்போது அங்கில்லை ஆத்திரத்தோடு ஓடிவந்த மக்கள் தவத்திலிருந்து ஜமதக்கினி முனிவரை வெட்டி சாய்த்து விட்டனர் வெளியே இருந்து திரும்பி வந்தார் பரசுராமன் தந்தை வெட்டு குருதி வெள்ளத்தில் மிதந்து தாய் தலைவரிக் கோலமாக மார்பில் அடித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பதையும் கண்டார் அவர் கோபவேஷமாக கொந்தளித்து புறப்பட்டார் தம் தந்தையரைக் கொன்ற ராஜ இராஜபரம்பினரை பூண்டோல் ஒழிக்க என்று கங்கணம் கட்டிக்கொண்டார் அன்று முதல் திலந்த அரச பரம்பினர் அத்தனை பேரையும் தம் பயவர்களை எண்ணிக்கொண்டார் தன் தாயார் எத்தனை முறை மார்பில் அடித்துக்கொண்டு புலம்பி அழுதாரோ அத்தனை தாய்முறை அரசரையும் கொண்டு தீர்ப்பதாக வஞ்சனம் கூறிக் கொண்டார் பரசுராமை தாயார் இணுகாதவி இருபத்தோரு முறை தன் மார்பிலே அடித்து ஆகவே பரசுராமன் இருபத்தோரு தலைமுறை அரசரை கொண்டு ஒழிப்பதாக சவதம் மேற்கொண்டார் அவ்வாறு அரச வழி வம்சத்தனை பரசுராமரை வரும் காலத்தில்தான் தசரதனும் அவன் மயந்தரும் ஆழ்வரும் புதுமனை தம்பதிகளாக மிதிலிருந்து திரும்பி வருவதைக் கண்டார் சத்திரிய வம்சத்தியை தம் படையால் அழித்து அவருடைய இரத்தத்தினால் பிதர்க்கடன் செய்வதாக பரசுராமன் உறுதி செய்திரு அறிவான் ஆகவே அவரை பார்த்தவுடன் பயந்து போனான் ராமனுக்கு பரசுராமே தெரியாது கோவை உருவான அனல் வீசும் கண்களுடன் தங்கள் எதிர் அவர் யார் இருப்பார் எண்ணிருப்பதற்குள் தசரன் ஓடிச் சென்று பரசுராமனின் விழுந்து வணங்கினான் பரசுராமன் தசரை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை அவர் ராமனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார் ஏற்கனவே விரிசல் கொண்டிருந்த சிவதரு தனுசினை முறித்து போட்டது ஒரு பெரும் வீரம் ஆகிவிடாது முடிந்தால் உன் தோல் வலிமையை என்னிடம் காட்டு என்று சண்டைக்கு அழைத்தார் பரசுராமர் ராமனுக்கு என்ன ஆபத்து நேர்ந்திடுமோ என்று அஞ்சினை பதவினான் தசரதன் என் மகன் சிறிய மானிடன் உமது பெருமலைக்கு உன் அவன் நிம்மாத்திரம் அவன் உயிரும் என் உயிரும் அபாயம் என்று கெஞ்சினான் தசரதன் மன்னனின் அஞ்சலும் கெஞ்சலும் பரசுராமனின் மனதை மாற்றிவிடவில்லை அவர் ராமனிடம் போர் புரிவதையே நோக்கமாக கொண்டிருந்தார் ஜனிடமிருந்து சிவ பெருமான் வில்லை வளைத்து உடைத்து விட்டாய் அது மிகப்படையது என்னிடம் ஒரு வில் இருக்கிறது அதை உன்ன உழைக்க முடியுமா உடைக்கத் தெரியுமா என்று ஏழமை கேட்டு மிதலை ராமன் போட்ட அந்த செவ்வொரு வில்லின் கதையை கூறத் தொடங்கினார் இதுதான் இராமானியத்தில் பரசுராமின் கதையாகும் நன்றி வணக்கம்